நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா திறமையுள்ளவன் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறான் ஆனால் ஒரு மேதையோ வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்கிறான் ஆம் திறமையுள்ளவன் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறான் ஆனால் ஒரு மேதையோ வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்கிறான் என்கிறார் ஹென்ரி போட் நன்றி வணக்கம்